நன்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகீர்த்தனா துன்பத்தை விட துயரமானது அதை பற்றிய அச்சம்தான் ஆம் துன்பத்தை விட துயரமானது அதை பற்றிய அச்சம்தான் என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்